மைனுவதாக நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அளவிற்குப்பினாலே செழுமையில் வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அணிகளுக்கும் விபத்துகளுக்கும் நம்முடைய தேவனாகி கற்றுடைய பலத்தகர் நம்ம இன்னும் இந்த வாரத்தில் முதல் இந்த மனமக்சி நாளிலே நம்முடைய தேவனாகி கற்றுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை படிந்து கொள்ளும் அவருக்கு ஆராதனை செய்ய அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள கருத்து நமக்கு இலவசமாய் கூட்டித்தந்து அவருடைய பாடப்படிங்களை நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறபடி ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள இருக்கின்றோம் கடந்த வாரத்திலே பொருத்தின் தலைமைய போசலவர்கள் நம்ம கடந்து செய்தி கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது எல்லா பாவங்களையும் விட மேலான மோசமான ஒரு பாவம் அபிசுவாசம் என்று சொல்லி வெளிப்படுத்தி செய்து கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் கடந்த வாரத்திலே இந்த ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது இந்த அவிசுவாசத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை சில வசனத்தின் மூலமாக கருத்தை வெளிப்படுத்தி இன்று அதை திருச்சனைக்கு அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தபடினால் உங்கள் மத்தியிலே அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கடந்து வந்திருக்கிறது தேவனுடைய ஜனங்களாகிய நாம் நம்முடைய தேவனாகிய கருத்தை விசுவாசித்து முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய உலகளிலே இடையிடையே அவிசுவாசமான உணர்வுகள் உருவாகி நம்மை அலக்களிக்கிறது நாம் காணுகின்றோம் அப்படி ஆகக்கூடாது என்று ஆவியாக விரும்புகின்றார் இவரே இருக்கணும் நிற்போம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை தேவநடப்பினர்கள் சத்தமாக வாசிக்கலாம் சகோதரரே சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பரிசுத்தாதி அன்பை சரித்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இயேசுநாதனோடு ஒன்றாக ஜீதித்துக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் உலகத்தாருக்காக எழுதப்பட்டதல்ல தேவனோடு உரவாடி கொண்டிருக்கிறோம் என்று சாட்சி பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றது சகோதரரே ஜீவனுள்ள நியமனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதி உங்களில் ஒருவனுக்குள்ளும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆவியான சொல்ல வந்தபடினால் அவிசுவாசமானது நம்மை தேவனை விட்டு பிரித்து விடுகிறது அது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியமாக எண்ணி கடந்து போய் கொண்டிருக்கின்றோம் அதை நிர்மிசாரமாக எண்ணி விடாதபடி அது தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகின்ற ஒரு காரியம் என்பதை உணர்ந்து தேவனை அறிந்திருக்கின்ற அறிவிலே தேவனாக கருத்தர் வெளிப்படுத்திக் கொடுத்திருக்கின்ற வாழ்த்துகளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையின் உபதேசங்களிலே தேவனுடைய மனிதர்கள் கொடுக்கின்ற போதனையிலே அவிசுவாசம் உள்ளபடி நம் தேவனோடு ஐக்கியத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று திருமணம் பெற்றுகின்றார் ஏதேனில் நடந்த சம்பவம் என்று தெரியுமா அவிசுவாசம் உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகின்றார் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு மாறான ஒரு வார்த்தையை சற்பம் வந்து பேசின பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க மனம் இல்லாத எதிரான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதியம் உங்களுக்குள் இருக்க வேண்டாம் என்று பரிசுத்தாவி அனைவர் திருவிழா பெற்றுகின்றார் இங்கே ரெண்டு பத்தாவதுல வாசிக்கின்ற பொழுது இது அறிந்தப்போசனாக எழுதியிருக்கின்ற வாசிக்கலாம் ரஷிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் தேவரோடு உறவாடி கொண்டிருக்கின்ற மக்கள் ஆட்டுமிப்புக்கான ஆலோசனைகளை உபதேசங்களை பெற்று பேவனுடைய பாதலை சென்று கொண்டிருக்கின்ற மக்கள் மாறான உபதேசங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இங்கு ஏமான் மிக அழுத்தமாக எழுதி இருப்பதை வாசிக்கலாம் ஒருவன் உங்களிடத்தில் எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க அவருக்கு வாழ்த்து சொல்கிறவன் அவருக்கு வாழ்த்துதல் சொல்கிறவனுடைய துருக்கிரியர்களுக்கு பங்குள்ளதாக இருக்கிறான் என்ற சொல்லுகின்றது எல்லாரும் நினைக்கிறார் இயேசுநாதனை பற்றி தானே பிரசங்கம் பண்ணுகின்றார்கள் இயேசுநாதனை பற்றி தானே சொல்லித் தருகின்றார்கள் ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாம் சொல்லுகின்றோம் இங்கே யோகா நிமிதமாக எழுதுகின்றார் இந்த உபதேசத்தை கொண்டு வராதவர்களை ரட்சிப்பின் உபதேசத்தை மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரசுத்தமாக வாழ்வதற்கு பர்லோகம் செல்வதற்கான உபதேசத்தை கொண்டு வராதவர்களை எங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடாதா வீட்டிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது வார்த்தபடி நடந்திரிந்து போய்விட்டால் முழு உலக மனித சமுதாயமே தேவன விட்டு நடந்து போயிட்டது தேவ ஜனமே தேவனை விட்டு விலங்குவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இறுதி உங்களுக்குள் இருந்து இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாமி என சொல்கின்றார் ரோம் ஒரு அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசிக்கும் பொழுது விசுவாசிக்காத எந்த காரியமும் விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பகுதியில் வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே வராது யாவும் பாவமே என்று சொல்லி பரிசுத்தேதன் சொல்கின்றது தேவனுடைய வசனத்தில் எழுதியிருக்கின்றபடி ஏவனுடைய வார்த்தையின்படி தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கின்றபடி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாத அனைத்தும் பாவமாகி விடுகிறது என்று சொல்லித்திரம் சொல்லுகின்றபடியால் ரட்சிப்பின் உபதேசத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் மாத்திரமே மனிதர்களாக இருந்தார்கள் அதனால் எந்த மனுஷனும் ஆதாமுக்கு போய் உபதேசம் கொடுப்பதற்கு ஆள் இல்லாதபடியினால் சாந்தான் தந்தரமுள்ள சர்ப்பத்து உள்ளே புகுந்து ஏவருடைய உபதேசத்திற்கு தெய்வீக திட்டத்தை மாற்றியமைப்பதற்கு தேவன விட்டு பிரிந்த பாதிகளாக தன்னோடு கூட உறவாட்காக தான் தான் பெரிய சதி திட்டங்களை திட்டியிருந்தால் இந்த நாட்களில் தேவந்தமுடைய ஜனங்களை தன்னோட சேர்ப்பதற்காக ஏவனுடைய மனிதர்களை அனுப்புகிறார் என்று சிலபர சுத்திரம் சொல்லுகின்றது ஏவனுடைய மனிதர்கள் மூலமாகத்தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகின்றது இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான் விசுவாசிய அவர்கள் எப்படி ரஷிக்கப்படுவாங்க போல் ரோமாபுரியோம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சார்ந்திருப்பதும் அவருடைய வார்த்தைகளை அவிசுவாசமாக ஏற்றுக்கொள்ளாதபடி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பாதலை செல்வதுமே ஹேமனை விட்டு விலங்காதிருக்கக்கூடிய மழை என்று சொல்லி அப்போ சனகித்த யோவான் சொல்லுகிறார் ஒன்றி யோவான் ஒன்னாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் இப்படி நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் அவருடைய வியாபாரி தேவனோடு குமார்னா இயேசு சோடு இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் மனுச்சரியா போசனா இவருத்தையோமான்னு எழுதுகின்றார் அனைவருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை எந்த மனுஷனும் நம்பக்கூடாது அவன்கிலால் எந்த மனுஷனும் ஐக்கியமாகவே இருக்கின்றார்கள் அறிவித்திருக்கிறார் சுவாசம் உள்ளவர்கள் உலக மக்கள் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனால் நடத்தப்படுகிறது தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் இந்த வேதம் தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய மனிதன் மூலமாக ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது தேகத்தி நம்பாத சிலைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள் மனிதர்களானே அதிலிருந்து அவர்கள் இருக்க முடியும் நமக்கு அறிந்திருக்கிறேன் வாழ்ந்து கொள்ள வேண்டியதான் என்று சொல்லி அநேகரி விதமாக தேவனை விலகி சென்று கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடியால் தேவனை விட்டு விலகுவதற்கு உள்ள பொல்லாத இருந்தையும் உங்களுக்குள் யாருக்கும் இருக்காதபடிக்கு அப்போ சிலவான் சொல்லுகிறார் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உடல் ஆக வேண்டும் என்று நாங்கள் கண்டும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கிய பிதாவோடு குமார்நாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதுகின்றோம் தேவல விட்டு பிரிந்து போன எல்லாருக்கும் கவலைகள் துக்கங்கள் தான் பதவி இருக்கலாம் படமான வாழ்க்கை இருக்கலாம் ஆத்மீகத்திலேயே அமைதி இல்லாத நிலவை அழுகையிலும் புலம்பர்களும் கண்ணீர்களும் சஞ்சலங்களும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலுற எங்களோடு ஐக்கியமாகுங்கள் எங்களுடைய குமார்நாயேசுடன் எங்களோடு கூட உள்ள ஐக்கியமானது தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துகின்றது அது ஒரு சந்தோஷத்தை நிறவாக்குறது என்று எழுதியிருக்கின்றபடியால் அப்படிப்பட்ட தெய்வீக ஐக்கியத்துக்குள் வந்திருக்கின்றதால் நம்முடைய உள்ளங்களிலே அவிசுவாசங்கள் உருவாவதற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்று மறுசுத்தாதி அனைவர் கூறுகின்றார் ஆதியாகும் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களிடம் முன்னாலே எபிஎஸ் மூன்றாம் அதிகாரம் படி ரெண்டாவது வாசிக்கலாம் தேவனிடத்தில் சேரும் சாக்கியம் விசுவாசத்தின் மூலமாக உண்டாகி என்று சிலவர் சுத்தப்போவில் சொல்லுகின்றார் வார்த்தளை த்துக்குறி வாழ்க்களில எந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கின்றது அவள் பாதாரத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை பெருக ஆரம்பித்து விடுகின்றது அதனால் விசுவாசத்தினாலே தேவனோடு கூட சேரும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பரிசுத்தகல் விதமாக சொல்லுகின்றார் ஆதியாக ஒன்று ஆறு அவிசாத்தினால் தேவநாய கர்த்த உண்டாக்கின சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கணும் சர்ப்பமானது தந்திரம் இருந்தது அது ஸ்ரீயை நீங்கள் தோட்டத்தில் சகல வெளியில் கனிம புசிக்க என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது சர்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள கரைகளை புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தில் நடை குறித்து என்று சொன்னார் என்றால் சர்பம் நீங்கள் அப்பொழுது சர்ப்பம் நீங்கள் சாகவே சாவதில்லை தேவன் சத்து போயில் என்று சொன்ன வார்த்தையை அவிசுவாசிக்கும்படியாக அதை நம்பாதபடி அதை மறுநளிக்கும்படியாக செய்தது என்று சொல்லுவேன் சொல்கின்றது அந்த புசிக்கிற நாளிலே சாகவே சாவிலிருந்து வெறுப்பாக பொறாமையாக இருந்தது ஏனென்றால் உறவாடி கொண்டிருந்தவன் அவன் தேவனோடு கூட பெரிய அதிகாரத்தில் இருந்தவன் அவன் பெருமை கொண்டு விழுந்து போனபடினால் அவைகளை இழந்து போய்விட்டபடினால் சபிக்கப்பட்டு போய்விட்டபடினால் இப்போ அந்த ஆவியானது மனிதர்களை இல்லவாத தேவனோடு கூட உருவாட விடாதபடி தடல் செய்வதேன் இருக்கின்றது தேவனோடு அழைக்கப்பட்டிருக்கின்ற போராடுவதற்கான பெரிய ஆயுதத்தின் ஒன்று என்னவென்றால் அவிசுவாசம் என்று சொல்லி நமக்கு படிப்புகின்றனர் சற்பம் சொல்லுகின்றது எல்லா மரத்தினுடைய வெளிச்சத்தின் அடியை புசுகூடாது என்று ஆண்டவர் சொன்னார் என்று பொழுது அப்படி அல்ல தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மதத்தினுடைய கனியை புசிக்க கூடாது புசிக்கிற நாளிலே சாகவே சாமியில் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார் நடந்தது என்று தெரியுமா வைத்தது செத்து போனார் என்று சொல்லிதான் சொல்லுகிறது அவிசுவாசத்தினால் நடந்த விளைவு என்ன தெரியுமா பெரிய ஆன்மீக மரணம் நடந்துவிட்டது என்று சொல்லுவேதன் சொல்லுகிறது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சந்ததிகளை பெற்றெடுத்துக் கொண்டுதான் நடந்துணக்கான மக்கள் எல்லாருமே மறித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதலாவது அடைந்து விட்டார்கள் அருமையான தேவஜானமே எல்லா இரண்டாவது மரணத்துக்கு ஆயத்தமாக சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் காணப்படுகின்றோம் நாம் பெற்றிருக்கின்ற ஆன்மீக வாழ்வு எவ்வளவு பெரிதென்பதை உணர்ந்து விசுவாசத்தினால் அடைந்திருக்கிற மேன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு நம்மீதும் ஆன்மீக மரணம் ஏற்படாதிப்பதற்கு அவிசுவாசம் என்கிற கொடிய பாவ நம்முடைய உள்ள நிலை வந்துவிடாதபடி கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று பருசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உள்மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்து கல்வாரி சிறுவனை பாடுபட்டு மரித்திருத்த சிந்தனைய நோக்கமானது மறுபடியும் மனுஷனுக்கு தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இயேசுநாதர் சொல்லும் பொழுது இதமாக சொல்லுவதை வாசிக்கலாம் அவன் ஏதேனில் வந்தது மாத்திரமல்ல இப்பொழுது அதைத் தான் செய்து கொண்டே இருக்கின்றான் அவன் திருடவும் கொல்லவும் அடிக்க வருடான் என்று வேறுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லியிருக்கனாக சொல்லுகின்றார் அப்படி இயேசுநாதர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கு மதத்திலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஜீவனற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கோடிக்கடங்க கால மக்கள் ஜீவனத்துல மறித்தவர்களாக வாழ்கிறார் இயேசுநாதருக்குத்தான் ஆராதனை செய்கின்றோம் வேற எந்த பெற்றுக்கொள்ள முடியவில்லை தெரியுமா இயேசுநாதருடைய உபதேசத்தை அந்த பெற்றுக்கொள்ளும் கற்றுக் கொடுத்த உபதேசத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அந்த ஜீவனை இன்னும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறாள் என்று பரிசுத்தோம் ஒரு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே பவுலி வீதமாக சொல்வதே வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே நாம் நீதிமன்றம் அந்த நீதிமன்ற்கள் மறுபடியும் சாகாந்து இருக்க விசுவாசத்தில் நினைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறபடியால் பிரிச்சமே பிள்ளைகள் அறிந்து கொண்டு உபதேசத்திற்கு மாறார்கள் யார் எந்த தோட்டத்தில் வந்து உபதேசம் கொடுக்க வந்தாலும் அதை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிற கேட்கிறது ரொம்ப இனிமையாக இருக்கும் அது உபதேசமாக இருக்கும் உங்களை ராஜ தெய்வத்தை போலவே மாற்றிவிடும் சர்பஞ்சு என்ன தெரியுமா நீங்களே மரத்தின் மரத்தின்கறி புசிக்கிற நாளில் சாக மாட்டீர்கள் தேவர்களை போது ஆகிவிடுவீர்கள் உயர்ந்தவர்களாக சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் எல்லாரும் உங்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லி பெருமையான பேசி விளைவித்த ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் மரணத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் இப்பாதகத்துக்கு செல்லாதபடி இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்கிற உபதேசத்துக்கு மாறாக நீ இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவனாக ஆக வேண்டும் நீ பெரியவனாக மாற வேண்டும் என்ற வார்த்தைகளை பேசி அவருக்கு இருக்கின்ற ஜீவனை இழந்து முகச்சுகின்ற காலமாக இருக்கின்றபடியால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகின்றார் அதிகாரம் ஒரு விதமாக சொல்லுவது இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களும் என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கின்றபடி நாள் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் மறித்து மரணத்தை ஜெயித்து பிழைக்க போகின்றபடி நாள் மறித்திருக்கிற நீங்களும் பிழைக்க போகிறீர்கள் என்னுடைய உங்களுக்குள் வரும்போது நீங்களும் பிழைக்க போகிறீர்கள் என்று தெரியாத சொன்னார் என்ன வாசித்திருக்கிறோம் அந்த ஜீவனை நம்மளும் அடைந்திருக்கின்றோம் உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் மறித்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே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 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களால் சகலவித அசுத்தங்களை மாமலோடு கூட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சிறுவர் சொத்த போது சொல்லுகின்றார் கேசிநாத்திற்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் இது உலக அசுத்தங்களை விட்டு விடுதலை பெற முடியாதபடி எத்தனும் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதியை கடிமத்தினாலே தங்கள் தங்களில் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அங்கீகாராகிவிட்ட முடியினால் அப்படி வாழுகிறாள் என்று சொல்லுகின்றது நம் தேவனுடைய ஜீவனை பெற்று இந்த நாட்களே நம்முடைய ஆன்மா பிழைத்திருக்கிறது நாம் அறிந்திருக்கின்றோம் எத்தனை கோடி செல்வத்தை கொடுத்து அது விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது தேவனுடைய மகாபெரிய இறக்கத்தினால அந்த லட்சிப்பை நாம் பற்றி தேவனுடைய ஜீவனை நாம் அடைந்திருக்கின்றபடி நாள் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நெறி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தங்களில் உள்ள அறியாமையினாலே அநீரத்தினாலே அவிசுவாசத்தினாலே தங்களுடைய இறுதிய கண்டனத்தினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராகிவிட்டால் என்று சொல்கின்றது போல யேசுநாதிற்கு ஆராதனை செய்கின்ற கூட்டத்திலும் பெரும் பகுதி மக்கள் அரசுத்தாவி என்று சொன்னால் பெந்தை கோசுகாரில் கிடைக்கக்கூடிய ஒரு தவறான உணர்வு என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டு அகில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பாமல் போய்விட்டார்கள் நாம் அந்த பெற்றிருக்கிறபடி நாம் ஆசைப்படும் ஆமை காட்டினபடினால் சாந்தானுக்கு செய்வது தேவனுடைய வார்த்தையை மீறி அவிசுவாசம் கொண்டு சாத்தானுடைய வார்த்தையின்படி மரத்தினுடைய கணியை பறித்து முசித்தபடி நான் ஆன்மீக தேர்தல் அணுகிவிட்டார்கள் இப்பொழுது இயேசுநாதனுடைய ஜீவனை நாம் பெற்று அந்த ஆன்மீகத்திலே ஜீவன் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் சங்கீதம் நூற்றி பதினைந்துல பதினேழு பதினெட்டு வசங்களை வாசிக்கும் பொழுது இங்க அரசு தான் இப்படி வாசிக்கலாம் மறிந்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கருத்தனை துதியார்கள் ாமோ இது முதல் எந்தென்றும் கர்த்தனை சோத்தரிப்பான் அங்கு போய் கர்த்த சோத்தரிக்கப் போகின்றான் பலியிடுகிறவன் தேவனையும் மகிழ்வுப்படுத்துகிறான் என்று சிறி சங்கீதம் சொல்லுகின்ற மறித்தவர்களும் மௌனத்தில் அனைவரும் கர்த்தனை துதியார்கள் ஆன்மீகத்தில் மடித்தர்களுக்கு துதிக்க வேண்டும் என்ற விருப்பமே வாடுகிறதில்லை அது தப்பிதமான ஒரு உணர்வாக இருக்கும் தங்களிடத்தில் ஜீனுக்கு அந்நீரலாக ஆகிவிட்டார்கள் அப்படி யாராவது கூட்டத்தில் தப்பிதமான பேரை வைத்து ஒரு தடவை கல்லூரியில் உள்ள சில வாலிபர்கள் பிஹெசடி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் வந்து சபையினுடைய விசுவாசி பாளையங்கூட்ட கல்லூரியில் படிக்கிறார்கள் இங்கு அழைத்து வந்திருந்தார் அவர் பெந்த கோசுகார சொல்லு தலையை குனிந்தார்கள் அறிவியார தேவ ஜனமே உள்ள அறியாமையினாலே கடிமத்தினாலீரலாக ஆகிவிட்டால் எடுக்க வைக்க வேண்டும் என்பதே திட்டம் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விசத்தை கலந்து பிள்ளைகளை கொள்ளுகிறது போல சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவிசுவாசமான வார்த்தைகளை படிப்படியாக மக்களுடைய உள்ளத்திலே பிரவேசிக்க செய்து ஒரு நாள் அவர்கள் ஆவி இழந்து போனவர்களை மாறிவிடுகிறார் ஏராளமான மக்கள் எப்படி மாறிவிட்டார்கள் அதனால தேவனை விட்டு விளங்குவதற்கு எதுவான பொல்லாத இறுதியும் உள்ள அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதி உங்களில் ஒருவருக்கும் இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிற பலன் என்ன என்று சொல்லி பரிசு பேர் தறி சொல்வதை வாசிப்போம் ஒன்று பேர்திரு ஒன்னதிகாரம் என்பதாவது உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமரட்சிப்பை அடைகிறீர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வினால் உங்களுக்கு என்னையா கிடைச்சது கேட்டா கணேகருக்கு நல்ல வேலை கிடைச்சது எனக்கு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க இதைத்தான் சொல்லுவாங்களே தவிர ஆத்துவரட்சி போய் அடைந்திருக்கிறோம் என்று சொல்கிற மக்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டால் பிரசங்கிக்கிற கூட்டம் குறைந்து போய்விட்டது மக்களவை விரும்பாதனம் இல்லாமல் போய்விட்டார்கள் அருமையான அடைகிறீர்கள் எழுதியிருப்பது போல அந்த ரட்சிப்பை அடைந்திருக்கின்றபடியால் அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் என்று ஆலோசனை இன்று நாலாம் அதிகாரம் நாளாவது வாசிக்கும் பொழுது இங்கே பரிசுத்த போதில் குறைந்து சொன்ன ஒரு காரியம் பிரகாசமாயிரபடிக்கு மனதை சூடாக்கினால் தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான மனதை குருடாக்கினான் என்று சொல்லி சொல்லுகின்றார் மனதை குருடாக்கி விட்டார் செத்து போனாலே அது குருடுதான் செத்துவனுடைய கண்கள் திறந்திருக்கான பாக்கா திறந்திருக்கு உயிர் போகும்போது கண்டு வழிய போயிடும் வாயு வெளியே போயிரு சொல்லுவாங்க உயிர் போனா கண்டு திறந்தே இருக்கிற கண்ண மூடி மூடி வைப்பாங்க சில நேரத்தில் அரைச்சு கடல மூடிவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கண்கள கண்கள் அவர்களுக்கு பிரகாசம் பிடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர்கள் அவருடைய மனதை குருடாக்கினான் அவிசுவாசிகளாகியவர்களுக்கு தேவருடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிழ்ச்சியான சுவிசேஷத்தின் ஒளி சுவிசேசம் வந்து துண்டு அறிவித்துவத்தில் வந்தார் என்பதற்காக இல்லை பரிசுத்தவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிருக்காத மனதை குரடாக்கிவிட்ட ஆள் என்று ஆம்பியமான தேவஜானமே நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அந்த சாயலை நாம் இப்பொழுது அடைந்து வந்து கொண்டே பரிசுத்தமான வாழ்வை அடைந்து கொண்டிருக்கின்றோம் தேவனுடைய சாயலாயிருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி என்று எழுதியிருக்கின்றது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேத நிரும்பம் எழுந்தும் பொழுது ஒன்று பேத நான் ஆயிரம் ஆணையினால் நீங்களும் எழுதியிருக்கிறதே சாயல் எப்படி இருக்கு தெரியுமா இருக்கும் அப்படியான நீங்கள் மைமையான வேலை என்ன தெரியுமா மனிதனை பரிசுத்தமாக மாற்றுவதாக சுயசேஷத்தினுடைய வேலை அந்த சரியாக அறிவிக்காத போனால் மனிதன் பரிசுத்தத்தை அடைய முடியாது அதனால் மூலமாக அந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் சூத்திர செலுத்துகிறோம் பிரியமான தேவ ஜனமியுடைய கண்கள் குருடாக இருந்தது அந்த குருடாக இருக்கிற கண்களை தரப்பது தேவனுடைய மனுஷனுடைய வேலை என்று சொல்கிறேன் இங்கே ஒரு கொடுத்தத்தாரை குறித்து இயேசுநாதர் சொல்கிறார் ஊழிகாரலும் கண்டறக்கப்படாததாக இருக்கிறார்கள் குசுவாசிகளும் கண்டறக்கப்படாத குருடலுக்கு வழிகாட்டினால் இருவரு எங்கே விழுவார்கள் என்று பதினைந்தாவது ஆதாரம் வசனத்தில் அமைப்பிடிவாசிக்கலாம் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருடலுக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடர் வழிகாட்டினால் இருவரும் குளிலே விழுவார் என்று இயேசு இது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் கேட்டும் இப்படி ஆகிவிட்டது ஊழியர் செய்து கொண்டிருந்தும் இப்படி ஆகிவிட்டது காரணம் என்றால் கண் திறக்கப்படவில்லை என்று சொல்லி இயேசுநாதரி சொல்லுகின்றார் பிரபஞ்சத்தியாவின் மனக்கண்களை குருடாக்கிவிட்டான் அருமையான பேசு சபையிலே முதலாவது அப்போ சொல்லலை நியமிக்கிறார் என்று வைத்திருந்திருக்கிறார் இப்ப அதெல்லாம் ஒண்ணு வேண்டியதில்லை அப்போ சொல்ல வேண்டாம் தெற்கு தெரிச்சு வேண்டாம் எல்லாரும் எட்டி இருக்கின்றான் மக்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கின்றானே இந்த குருத்தரமாக இருக்கிற மக்களுடைய கண்களை யார் திறக்க முடியும் என்று அறிந்து கொள்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் வரவில்லை குருடன் கூட பிரசங்கம் பண்ணா கேட்பான் பேசுவான் எல்லாம் பாடம் செய்வாங்க தெரிமா ும் அறிந்து கொள்ள முடியாத குருடாக்கப்பட்டு மக்கள் அவர் நடந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது அகையினால் அப்போசலாய் பவலை உழித்து அழைத்த பொழுது ஆண்டவர் இப்படி அவர் அதிகாரப்படுத்தினார் என்று அப்போ இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது என்னை விசுவாசத்திலே பாவமளிப்பையும் அவர்கள் என்னை விசுவாசத்தினாலே பாவம் பெற்றுக் கொள்ளும்படியாக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் அதிகாரத்தை விட்டு தேவையிடத்திற்கும் அதிகாரத்தை விட்டு நியமிடத்திற்கும் திரும்பும்படி அவருடைய கண்களை பிறக்கும் போது அனுப்புகிறேன் கரு அழைத்தார் என்று சொல்லி இருக்கிறார் தெரியுமா மக்களை என்னை பெற்ற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்க வேண்டிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் விட்டு ஒளிநடத்துக்கும் சாப்பாடு அதிகாரத்தை விட்டு திரும்பும்படிக்கு நீ அவ கண்களை திறக்கும் பொருட்டு அவர்களை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் கிடையாது யாரையும் குற்றம் சாட்ட கூடாது என்று மாத்திரம் மொட்டையாக பேசிக் கொள்வார்களே தவிர மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலைப்பட வேண்டுமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமே பரிசுத்தமாக்கப்பட்டு சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டுமே இருளை விட்டு வெளிச்சத்திற்கு வர வேண்டுமே சாந்த அதிகாரத்தை விட்டு தேவனத்துக்கிரும்பி வருவதற்கு அவருடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவிசுவாசங்களை உருவாக ஆரம்பிக்கும் இருக்கிறாங்க எல்லா இடத்திலும் அற்புதங்களா நடப்பிக்கின்றது ஏன் எல்லா இடத்திலும் போய் இயசிட்டு போக வேண்டியதான் என்கிற அவிசுவாசமான இறுதி மறும்போது என்ன நடக்கும் தெரியுமா அப்பெற்றிருக்கின்ற ஆவிக்குறி நன்மைகளை இழந்து போகக்கூடிய நிலை தேவனை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை உண்டாகிவிடும் என்று எச்சரிக்கின்றபடியால் சபையின் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திரு சபை எழுப்பதற்காக ஒரு சபைக்காக ஒப்புப்படுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிற ஆரம்பித்து நாம் அறிந்திருக்கின்றோம் ஒரே கருத்தர் உண்டு என்று விசுவாசம் இல்லாருக்கும் ஆவியானவர் உண்டு என்று விசுவாசம் இல்லாருக்கும் உண்டு ஒரே உண்டு என்று விசுவாசம்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 அவிதமாக மாற்றமடைந்து கொண்டு வருகின்றபடியினால் நம்மவர்கள் மிக தெளிவுடைவிலாக இருந்து நம்ம அடைந்திருக்கிற ஆன்மீக நன்மைகளை பெற்றிருக்கின்ற மேன்மையான அனுபவங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவிய அனுபவி விரும்புகின்றார் கண்களை திறக்கின்ற வேலை அப்போது என்று கூறிய வேலை ஒரு பல்புடுங்கிற நாட்டெடுப்பை கண்ணை பார்க்க சொன்னால் அது கண்ண புடிங்கிதான் எடுக்க முடியும் தவிர அதுக்கு சிகிச்சை அவருக்கு தெரியாது எனக்கு பல்ல புடுங்குறவில்லை தான் அவருடைய வேலை அதுபோல இதை ஆவியுரி மண்டலத்திலும் பிரசங்களை எல்லாரையும் ஒரே தகுதி அமைத்துக் கொண்டு மக்கள் எல்லாரிடத்தில் எல்லா நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்த்து விசுவாசத்திலே வீழ்ச்சியடைந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடியால் நமக்கு தெளிவுடைய தேவதை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள கொள்ளாத இறுதியில் யாருக்குன்னு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆவியான பெற்றுகின்ற நேரத்தில் குடியரசு சபைக்கு தான் சென்று கொண்டிருந்தேன் சபை தேவன்கு வெளிப்படுத்தி தந்ததான பொருளாதாரத்தில் ஒரு மனநிலை பிடுகூடி கொண்டே இருந்தது அதற்கு முன்னாலும் பல நண்பர்களோடு கூட சேர்ந்து பல கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன் ஊழியங்களை பங்கு பெற்று அநேக ஆத்துமான வழி நடத்தி இருக்கிறேன் இப்படி ஒரு எண்ணம் எனக்கு உருவானது மாசத்தில் ஒரு நாள் மாத்திரம் புதிய சிலைவுக்கு போகலாம் அதான் சபை என்று தெரிந்த போதிலும் இந்த பொருளாதார நெருக்கம் உண்டான நிமித்தமாக எண்ணம் உள்ள ஆரம்பித்து விட்டது அது ஆரம்பித்த உடனே எட்டு மணி நேரம் நான் இரவில் வேலை செய்திருக்க எட்டு மணி நேரம் அதே என்னுடைய உள்ள சிந்தனையில் உருவாக இருந்தது ஒரு நாள் மாத்திரம் முதியர் சிலைக்கு போது மற்றபடி இங்க பக்கத்தில் நண்பர்கள் ஒரு உடனே சேர்ந்து ஆராதிக்கலாம் தானே குடியரசு தான் ஆராதிக்கிறார்கள் வீட்டுக்கு வந்தேன் துணைகளிடத்திலும் இப்படி சொன்னேன் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கின்றது மாதம் ஒரு தடவை மாத்திரம் சபைக்கு போகலாம் வீதி நாளுக்கு போகிறது முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தேன் கூட்டங்களுக்கு நாம் செல்லக்கூடாது இதுதான் சபை என்று ஆண்டு வெளிப்படுத்தியிருக்கிறபடி நாள் மாசம் ஒரு போக முடியுமா இருந்தால் போகும் சாப்பிடாட்டி போனால் பரவாயில்ல ஆளில் தான் செல்ல வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம் எப்படி இரவு கழிந்தது காலை வேலை ஆச்சுது கால ஜபத்தை முடித்துவிட்டு நான் பைபிள் படித்துக் பொழுது தலைமை வெளிப்படுத்த போராட்டம் உருவாக்கிறது காலைகள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பேச பேச இடையிடையே விசுவாசத்தில் ஏற்படுகிற பிளவினைகள் பேசிக்கொண்டே இருந்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த விசுவாசத்திலேயே ஊன்ற கட்டுவதற்காக நம்மை பலப்படுத்துவதற்காக நம்மை பாதை நடுமாடி போய்விடக்கூடாது என்பதற்காக ஏவெந்த முடி அப்போசலை அனுப்பியிருக்கிறார் என்பதை உணர்ந்து அன்றைக்கு மாத்திரம் சிறிது நாடுகளினுடைய உள்ளத்திலே அவிசுவாசமான மனநிலை அல்ல விலைநிலமான ஒரு மனநிலை பொருளாதாரத்தினால் ஏற்பட்ட ஒரு நெருக்கத்தினால் ஏற்பட்ட மனநிலை அப்படி ஆனது அன்றிருந்து இன்று வரைக்கும் அந்த மனநிலை வந்ததே கிடையாது அகிலால் அருமையான தேவ ஜனமே நம் போய்கொண்டிருக்கிற பாதை சரியானது என்பது அறிந்திருந்த இதுவே தேவனுடைய வீடு என்பதை தெரிந்திருந்த போதிலும் இதுவே பர்லோகத்தின் வாசல் வானத்தின் வாசல் என்பதை அறிந்திருந்த போதிலும் காணுகிறோம் என்று தெரிந்திருந்த போதிலும் அவிசுவாசமான மனதில் வந்து நம்முடைய நெருக்கங்களின் நிமித்தமாக எதிர்பார்த்த நன்மைகள் உடனே கிடைக்காது இருக்கிறது மூலமாக இன்னும் பல சூழல் நிமித்தமாக நமக்கு சரியான மரியாதைகளும் மதிப்பும் இல்லை என்கிற எண்ணத்தின் நிமித்தமாக சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்துக் கொள்கின்ற ஐக்கியமாக இருக்கின்றோம் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் சொன்னது போல நமக்குள்ளே பிதாவும் இயேசுவும் வந்திருக்கிறார்கள் நாங்கள் வந்து அவரோடு வாசம் பண்ணுவோம் விசுவாசத்தை இறை மக்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவித்துக் கொடுக்கின்றோம் உலகம் தரக்கூடாது ஒரு சிபிறிய சமாதானத்தை செல்வத்தை கொடுத்தாலும் இறைவனிடத்திலேயே மனுஷன் நெருங்க முடியாது என்றால் முடியாத ஒரு காரியம் பாவத்தின் நிமித்தமாக மனிதன் விட்டு பிரிந்து விட்டான் செய்த பெருகியதால் எனக்கு தெரியுமா மனிதனை கடவுளை விட்டு பிரிக்க வேண்டும் இன்றைக்கும் அதையே செய்து கொண்டிருக்கின்றான் போதைகள் என்று சொல்லுவதற்கு சொல்லுவதற்கு மாறான மூழ்கி எடுக்கும்படியாக மக்களை திசை காலகட்டத்துக்கு ஆசைப்படுகிறது அதனால் பிரியமானவர்களே அவர்கள் பாவம் மன்னிப்பை பெற்று பரிசுத்திலே பங்கடைந்து இருளை விட்டு வளர்ச்சி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்துக்கு திரும்பும்படி நீ என்னுடைய கண்களை திறக்கும்படி உயிரை அனுப்புகிறேன் என்று சொல்லி அப்போ அனுப்புகின்றார் யாருமே செய்ய முடியாது என்பதை சொல்லிக் கொடுத்து எல்லாரும் வருவதும் இல்லையே நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் மறுபடியும் பிறக்காதவர்கள் நீடைய ராஜ்யத்தை காணமாட்டார் என்று சொல்லி இருக்கிறார் மறுபடி யார் பரப்பிக்க வைப்பது தெரியுமா ஒரு அப்போ பரப்பிக்க வைக்க முடியும் என்று மனிதனை விடுதலை ஆக்குவதற்கு பாவம் போது கரும வைப்பதற்கு மறு ஜென்மம் அடை வைப்பதற்கு அப்போசலனுக்கு என்று அதிகாரம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி பவன் மிக தெளிவாக சொல்லுகின்ற அதனால் திருச்செடி அண்டி நாம் பாக்கியவான்களாக இருக்கின்றோம் அவிசுவாசமான பொருளாதார இறுதியும் நமக்குள்ளே வந்துவிடாதபடி இறமக்கள் அமை காத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசு தொகுப்பு போதனை செய்கின்றார் சின்ன பிரச்சனைகளுக்கு வீட்டில் புருஷனும் அன்றைக்கும் சாண்டா இருக்கும் அது அப்பாவுக்கும் அம்மா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு சண்டை உடனே ஸ்ட்ரைக் பண்ணுவது எனக்கு தெரியுமா ஆலய தீவிரதான் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் இன்னைக்கு நான் போகல இன்னைக்கு நான் வரல எதை காட்டுகிறது தெரியுமா அறிவீனமான ஒரு சுவாபத்தை காட்டுகின்றது மற்ற எல்லாம் போய்டுவாங்க சண்டை போட்டால் வேலைக்கு எல்லாம் போய்டுவாங்க அவர்கள் தெரியுமா உங்களோடு கூட உருமாடி அந்த நிலை உருவாக்குவது சாத்தான் என்பது என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் அவிசுவாசமான மனதிலே தந்து இறைவனுடைய அன்புக்கு தூரமான உங்களை விளக்குகிற காலத்துக்குள்ள நான் வந்திருக்கின்றால் நாமது தெளிவாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த அபியான பிரதம் மத்திய சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வாசிக்கும் பொழுது அவிசுவாசத்தினாலே நிலமத்தில் அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று பரிசு வேதத்தில் வாசிக்கலாம் அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று பிரிய மாணவிலே வியாதிலிருந்து விடுதலை வேண்டும் கடன் தொல்லை இருந்து விடுதல வேண்டும் ஈழமாய் போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டும் எல்லாவற்றையும் விடுதலை வேண்டும் வாழ்க்கையில் அற்புத வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதற்கு நம்மிடத்தில் ஆண்டில் எதிர்பார்க்கிறேன் தெரியுமா எதிர்பார்க்கின்றார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பிப்பதற்காக உள்ளத்தில் வாசமாக இருக்கின்ற ஒரு அந்நியவாசம் பேசிக் கொண்டிருப்பதற்காக மாற்ற நம்முடைய உள்ளத்தில் வாசம் என்னவில்லை இந்த வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிக்க வேண்டும் அற்புதம் செய்யார் ஆகையால் வாழ்க்கைகளை அநேக காரியத்திலும் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல நம்முடைய விசுவாச குறைவு என்று சொல்லுவதை சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி பரிசு ஆவிக்கறி வாழ்க்கையினுடைய சம்பவங்களை சொல்லிக் கொண்டிருந்தோம் அந்த ஏரியாவில் உள்ள இந்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவள் அடுத்து எங்களோடு கூட ஆராதனைக்கு வீட்டு ஜபத்திற்கு நான் வருவார்கள் வீட்டுக்குளசி அமைத்து கும்பிட்டுக் கொண்டிருந்த ஜாதிகள் மராட்டியர்கள் குஜராத்தியர்கள் ராஜஸ்தானிய பெண்கள் எல்லாரும் அதிகாலையில் ஐந்து மணிக்கு ஈரம் அதாவது குளிர் தண்ணீர் குளித்து விட்டு அந்த துணியோடு கூட துளசிக்கு இந்த பாத்திரத்தை கழிவு வந்து துளசிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் அது குடும்ப பெண்களுடைய ஒழுங்கு என்று சொன்ன நாட்டு பழக்கம் இருக்கிறது நமக்கு கிடையாது ஒண்ணன் கிடையாது கோயில் கிடைச்சா போதும் தான் சொல்ல வேண்டியிருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் ஒழுங்காக இருக்க வேண்டும் தேவனை எல்லா நிலையிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டுமா குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் வேலை செய்கிற இடத்தில் வேண்டும் வியாபாரத்தில் வெளிப்படுத்த வேண்டிய எல்லாவற்றிலும் பிள்ளை என்பதை மனிதர்கள் காண வேண்டும் என்று விசுவாசத்தை எல்லாவற்றிலும் மேன்மையடைய வேண்டும் என்று அவை விரும்புகிறார் நாஸ்திகளாக இருந்த காலத்திலே காலை ஐந்தரை மணிக்கெல்லாம் வேலைக்கு செல்வதற்கு விட்டு விட்டு வெளியே வரும் பொழுது அப்பொழுது சிலர் தண்ணி விட்டுக் கொண்டிருப்பார்கள் நாமல் பண்ணுவேன் அந்த காலத்தில் இப்படி புல்லுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறீங்க அடிச்சிட்டு போவா நாய் இழுத்துட்டு நாய் கடவுள் கும்பிடுற ஓடிடுவாங்க வீட்டில் இருக்கிற அம்மா கேப்பாங்க ஏமா தண்ணி வித்தாம கண்டல் பண்றான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வீட்டிலேசு ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டு எங்களுக்கு தந்தார் கண்டுகொள்ள முடியாத ஒரு வாய்ப்புகளுக்கு கிடைத்தது ஒரு நாள் விதமாக எண்ணெய் இல்லாத ஆரம்பித்த பொழுது எல்லாரும் எப்படி இந்த சமையல் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் கழித்து வருவோம் அதுக்கப்புறம் கலத்தி தலைகளாக கமத்தி காமிட்டு எங்க முன்னால் வைத்து பத்த வயத்து காண்பிக்க வேண்டும் அப்படியான உங்க ஆண்டோரின் எரிய வைத்தாரு நாங்கள் விசுவாசிப்போம் என்று எல்லாரும் சொல்லிவிட்டு போனார்களாம் ஆம்பிரியமாக இசுவாசி காந்தபடியினாலே அவரது மத்திலே ஆண்டு அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அந்த இயேசு நமது மத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் ஜபத்தை கேட்டு அக்கினி அறக்கியா இன்றைக்கு நமது மதிலே அக்கினி அறக்க வேண்டும் என்று ஏன் அதை செய்யவில்லை தெரியுமா அப்படி நம்ம சொன்ன நமக்கு ஒரு சந்தைவர் ஐயோ நம்ம ஜபத்திலே அப்படி செய்வார் முடிஞ்சது அவ்வளவுதான் அந்த விசுவாசம் அற்புதங்களை செய்ய முடியவில்லை அற்புதங்களை கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து துணை இப்படி எல்லாரும் சொல்லிட்டு போறார்கள் என்ன பண்ணலாம் சொல்லி விசுவாசத்தோடு சபையில் பண்ணி வைத்துவிட்டு அவர்கள் கூட்டி வைத்து சபை களத்தில் விட்டு மறுபடியும் ஜம் பண்ணி மறுபடியும் பத்தவை நிச்சயமாக அற்புதமாக எண்ணெய் இல்லை என்று சொல்லி காண்பித்து விட்டு எல்லாரும் செவ பிடிச்சு பார்த்துருக்காங்க எண்ணெய் இல்லாம இருந்து சூடாயிடும் நேரம் சமையல் படி சவு சூடே ஆகவில்லை அப்படியானா எண்ணெயினாலும் இது எரியலதா என்று சொல்லி விரும்புகின்றனர் திருமித்தமாக அற்புதங்களை போயிருந்தார் என்னை விசுவாசிகிறவர் மறித்தான் பாய்ப்பான் உயிரோடு விசுவாசிக்கிறவன் மறிக்காமல் இருப்பான் விசுவாசிகராயா ஆண்டவர தேவகுமார் என்று சொல்லி அவள் சொல்லுகின்றாள் அடுத்து கல்லறைக்கு அறக்காம போய் கல்லை எடுத்து போனால் கொஞ்சம் மறுபடியும் உருவான பிறகுதான் வெளியே வாய்ந்து நடப்பிக்கிறார் மருத்துவர் விதற்காக ஒரு போதுமானவராக இருக்கின்றார் உலகத்துக்கிறோம் அதை அரைகூமி அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஜீவித்துக்கள் கடந்து சின்ன சின்ன காரியங்களிலும் அவிசுவாசம் சின்ன வியாதி வந்தால் அவிசுவாசம் சின்ன பொருளாதார கோயில் வந்தால் அவிசுவாசம் எல்லாவற்றிலும் அவிசுவாசப்பட்டுக் கொண்டு ஆண்டு அர்ப்பு நடப்பிக்கவில்லை என்று சொல்லுவானால் நிச்சயமாக இப்படி செய்ய மாட்டார் என்று சொல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார் நம்மை கொண்டு பிறந்த இடத்திலும் ஒரு நாள் போய் மருந்து விட்டுக்களை வரும்பொழுது மற்ற ஒன்பது அப்போசர்கள் நின்றார்கள் அவரிடத்தில் கொண்டு வந்து ஜெபிக்கபடி சொன்னார்கள் அது தீரும் நெருப்பு தண்ணீரிலும் அவனை தள்ளிக்கொண்டே இருக்கின்றது இவர்கள் ஜபித்து அது குணமாக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகி இருந்தது அவிதமாக கேட்கிறார்கள் மத்தியுமா ஒன்பு முதலாம் உதவி செய்ய வேண்டும் என்றால் அவனை விசுவாசிகரேண்டவரே அவநம்பிக்கை நீங்கும்படி உதவி செய்யிறேன் என்ற கன்னியரோடே சத்தமிட்டு சொன்னார் ஆம் இருளுடைய அவநம்பிக்கை நீங்கும்படி கன்னியரோடே சத்தமிட்டுச்சு நான் அப்படி ஜனங்க கூட்டமாய் ஜனங்க கூட்டமாய் ஓடிவருகிறதை இயேசு கண்டு அந்த அசடாவை நோக்கி ஊமையின் சீவிடுமானாவியே இவனை விட்டு புரப்பிட்டு போய் இனி இவனைச் போய் ஆகாதே என்று நான் உனக்கு கட்டளையிட்டே அதட்டினார் அப்படி அதை சத்தமிட்டு அநமிக்கு மலைகளிக்கு புரப்பிட்டு போய்ச்சு உடனே அவன் இருந்திருந்தான் விசுவாசியை கூடுமானால் ஆளுமன்ற சொல்லும் பொழுது என்னுடைய அவிசுவாசம் நீங்கபடி செய்ய முடிச்சு கேட்டுக்கொள்கிறான் பிரியமான தேவ ஜனமே நம்முடைய உள்ளத்திருக்கிற அவிசுவாசம் நீங்கி போகுமானால் அந்த இயேசுவார் இப்படி மறுத்தோரும் உயிர்ப்பிக்க முடியும் என்கிற விசுவாசம் உருவாகுமானால் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அவிசுவாசமானது தேவனுடைய அற்புதங்களை தடை செய்து விடுகிறது சொல்லுகின்றார் சோனியூராளுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது பந்து இல்லாத காலத்தில் இல் சாத்திருக்கின்ற தங்கி வரும் பொழுது உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும்போது சொல்லிவிட்டு போனார் அப்படி குழந்தை பறந்தது வளர்ந்து வளர்ந்து பெரியவனாகின்ற காலத்திலே அவன் திடீரென்று ஒரு நாள் தலைவெளியிலே வந்தவர் சென்று போனான் என்று கண்ணீர் விட்டு கதறவில்லை கருத்தையை தூசிக்கிறவனாக இருக்கிற கூட சில குடும்பங்களை பார்த்திருக்க அந்த அளவுக்கு நடக்க வேண்டிய விசுவாசத்தில் வளரக்கூடாது என்கிற எண்ணம் அருமையான தேவஜானமே அவள் எப்போ கண்ணீர் வெடிக்கவில்லை கடவுள் இடத்திலும் பிள்ளை செத்து போறது என்று சொல்லவில்லை மயிர்க்கத்திரிக்கிற இடத்திலே ஆடுகளுக்கு மயிர்க்கத்திரித்துக் கொண்டிருந்த இடத்திலே தவப்பாள் அங்கிருந்துதான் பிள்ளை தலைவரிக்காரனை அனுப்பி எனக்கு ஒரு கழுதை அனுப்ப வேண்டும் ஒரு வேலைக்காரனை அனுப்ப வேண்டும் தேவையான மனுஷனிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி சொல்லி அனுப்புகின்றாள் அவரு அம்மாவாசையும் கிடையாது கிடையாது இப்ப எங்க போறா சொல்லி கேட்கிறார் என்ன சரிதான் முதலூர் ஆளை அனுப்புங்க கழுதை அனுப்புங்க திருசிக்காக மாடிலே கட்டி வைத்திருந்த அறையிலே கட்டில கொண்டு கடத்தி கதை பூட்டி வைத்து விட்டு அந்த தேவனுடைய அந்த தேவனுடைய மனுஷனுடைய ஜபத்தை கேட்டுதான் இந்த குழந்தையை ஒன்று கொடுத்தார் இந்த செத்து போன குழந்தை அந்த தேவையான மனுஷனால் உயிர்ப்பித்து தர முடியும் என்ற விசுவாசம் தேவ ஜனமே விட்டு விளையக்கூடிய அவிசுவாசமான கற்று தந்து கொண்டிருக்கின்றார் ஒருவர் தான் கடவுள் என்பதை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய விசுவாசல் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் போலித்தனமான விசுவாசம் இல்லை போலித்தனமான விசுவாச திருமணத்தில் ஆண்டு எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்கிறார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலே மதமாற்ற தடை சட்டம் ஒன்று உருவாகி இருந்தது அவர் யாருமே சூசமரிக்க போகவில்லை அறிவித்தவர்களை பிடித்து ஜெயிலில் போட்டார்கள் யாராவது சொல்லிட்டா போதும் உடனே அரசாங்கம் காவல்துறைகள் பிடித்து உடனே கைது பின் விடுவார்கள் கோட்டார் மருத்துவமனையிலே ரெண்டு சகோதரர்கள் கொடுத்து கொண்டு வந்து இருக்கிறார்கள் உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மத பிரச்சாரம் செய்யறாங்க அது ஏசி ஆதரிங்களுக்கு அரசியல் சட்டம் மத பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு தெரியுமா மத பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு சார் மத மாற்று பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பையன் சொல்லுங்க வேலை எனக்கே போதனை செய்யாதீங்க வெளியே போங்க ஒதுங்க இடத்துல வேற இடத்துல சொல்லக்கூடாது உலகத்தில பேச்சு ஒண்ணு இந்தியாவில் பறிக்கப்படவில்லை மனிதர்கள் பயந்து அதை செய்யாமல் இருக்கிறார்கள் ஒரு ஊழியக்காரர் ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் அதே மதவாதிகள் கண்டுபிடித்து காவல்துறையில கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் இன்னார் இன்னாருக்கு ஞானசாணம் கொடுத்த மாற்றி பண்ணிவிட்டான் இவனை அரஸ்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுருக்கு அந்த பையன் கட்ட கேட்டாங்க தம்பிக்கு இவர் ஞானசானம் கொடுத்தாரு இடத்துல ஆத்தில குளிச்சு அதை பார்த்து தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அவரை விட்டு ஆச்சு இவர போது இவரு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க இல்ல சார் இவன் அவன் பயந்து சொல்லிட்டா இவன்சானம் கொடுத்தான் கேளுங்க என் தான் விடுதலை செய்ய மாட்டார ஜெயிலு பிடிச்சா சங்கடமா போச்சதே பேருவை சிறச்சாலை நடைத்திருந்தது கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டிருந்தது மூன்று வகுப்பிலே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள் எல்லாரும் ராத்திரி வேலையை தேவத்துடன் போய் பேரையை சங்கிலெல்லாம் வித்து துறப்போட்டு காவலர்கள் போது கடவுளை எல்லாம் திறக்க வைத்து பேரவை வெளியே கொண்டு வந்தார் என்று செல்வேந்த புத்தகத்திலே தந்திருக்கிறது விசுவாசித்தார்கள் தேவரை விசுவாசித்தார்கள் தேவருட மசனத்தை விசுவாசித்தார்கள் இந்த தேவருட மசனத்தை விசுவாசி கூடாத அமைசுவாசம் உள்ள பொல்லாதயிரு நீங்கள் மக்களுடைய புகுந்து நாங்கள் ஏன் அந்த பொருத்த முடியாமல் போய்விட்டது என்று அவர்கள் சொன்னபொழுது அவர்களுக்கு இப்படி இயேசுநாதர் பதில் கொடுக்கிறதாக வைத்து வாசிக்கலாம் மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபது வசனங்களை வாசிப்போம் அவருக்குள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அப்புறம் உங்களால் கூடாதியம் ஒன்றுமே இராதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் செய்கின்ற ஆண்டவர் விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கின்றார் மூன்று பேரையும் மேலே கூட்டிக் கொண்டு போனார் ஒன்பது பேர்கள் கிளம்பென்றார்கள் அந்த ஒன்பது பேருக்கு இந்த நோயாளியை பார்த்தவனே பயம் வந்துட்டது கிளை தள்ளுது ஓட வைக்குது நெருப்பு கொள்ளை சாடுறான் தண்ணி கொள்ளை சாடுறான் பயங்கரமா இருக்குது அவிசுவாசத்தில் உருவான உடனே அந்த அற்புதத்தை போயிட்டுதான் அருமையான தேவையான அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பதற்காக இவர்களே பிள்ளைகள் இருந்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கின்றபடியினால் நம்மிடத்திலிருந்து விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அவிசுவாசத்தினால் எப்படி ஆகவில்லை கடுகளை விசுவாச குணத்தில் உண்டாயிருக்குமானால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு நடத்திட்டு இருந்தாங்க ஏராளமான மக்கள் சுகம் பெற்று போய் கொண்டிருந்தார்கள் படித்துக் கொண்டிருந்த பொழுவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவங்க வயலில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பாறை இருந்திருக்கு மலை அப்ப அவர் ஜோம் பண்ணி இருக்கிறாங்க ஆண்டவரே நாளை காலையில் பார்க்கும் போது இந்த பாறை அதில் இருக்கக்கூடாது கடுகள விசுவாசம் இருந்தால் இந்த மாதிரி மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்துக்குள்ள போயிடு சொன்னால் என்று ஆற்றில் முழுதும் காலையில் ஓடு ஓடி போய் பார்க்க போனாங்களாம் என்ன சொல்லித் தெரியுமே எனக்கு அப்போ ஜெவம் பண்ணும்பதே தெரியும் அப்படின்னா தேவம் பண்ணும்போதே அவிசுவாசம் வந்துட்டு அதனால் பிரியமான தேவ ஜனமே அவிசுவாசம் என்று சொல்லி பெரிய மலையை போல புரண்டில் வருகிறதில்லை நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்புகின்ற உணர்ச்சிகள் எண்ணங்கள் இது நடக்குமா இப்படி கிடைக்குமா இப்படி சொன்னா அப்படி செய்யுமா என்று எண்ணம் இருக்கின்றதே இது நம்மை தேவனை விட்டு பிரித்து விடுகிறது கிடைக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு தடை செய்வதோடு கூட நம்மை கொண்டு தேவன் செய்கிற அற்புதமான செயல்களில் தடை செய்து விடுகிறது என்று சொல்லி அவியான சொல்லுகின்றபடினால் தேவஜனங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற வேண்டும் விரும்புகின்றார் கடைசி காலம் விசுவாச துரோகம் ஏற்படக்கூடிய காலம் மார்கு பதினாறாம் மதிப்பு 17, 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவனை என்று சொல்லி அன்று சொல்லியிருக்கிற வாசிக்கும் பொழுது நம்மவர்கள் எல்லாருமே எப்படி சுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி ஆவியார் என்பதை பேசுவார்கள் என்று அதிகாரம் எதவில்லை அவர்களுக்கு அதை செய்திச்சு மகளேசனை நமக்குள்ளே வாசம் நம்மை கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான செய்ய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றபடியால் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற சிறுவில் மக்கள் அவிசுவாசத்தினாலே வில்லை அவிசத்தின பதவி செய்யக்கூடாமல் போனால் என்று சொல்லி பார்க்கிறோம் என்று சொல்லி நிறுவனர் தாழ்ந்துகின்றார் செங்கடலை கடந்து வந்தவர்கள் வானத்திலிருந்து மண்ணாவை புசித்தவர்கள் கண்களிருந்து தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தவர்கள் புவிதமான அற்புத அடையாளங்களை பெற்ற மக்கள் அந்த காணானை சுதந்திரிக்க முடியாமல் போனது காரணம் என்று தெரியுமா சபை விட்டு போயிட மாட்டாங்க ஆராதனை விட்டு போயிட மாட்டாங்க ஆனா அவர்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது அவர்களுக்கும் நன்மை இருக்காது அவர்கள் பரலோகத்தை சுதந்திர மாட்டார்கள் என்பது இதெல்லாம் அடையாளமாக இருக்கின்றது ஆகையினால் அருமையானவர்களே வருகை கடை மணி நேரத்தில் நாம் காணப்படுகின்றோம் ஆனாலும் யோசுவும் காலைப்பும் மாத்திரமே அந்த யுத்தபுருசர் ஆறு லட்சம் பேர்ல ரெண்டு பேர் மாத்திரம் சென்றார்கள் அச்சுமணி பிள்ளைகள் எல்லாரும் போனால் என்று அந்த விஷயம் தெரிந்தவர்கள் ஆறு லட்சம் யுத்த புரிசர்களிலே தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருந்த செங்கடலை கடந்து வந்தவர்கள் மிகமாய் அவர் கொண்டபடினாலே தேவனை விட்டு தூரமாக போகக்கூடிய கிரிகளை நடப்பிந்தபடினாலே அவர் காணாத சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டால் என்று சரி பரிசுத்தேதம் படிப்புகின்றது சபைக்குள்ளதான் இருந்தாங்க மேக சம்பவம் தெரியுமா காணாமல் வாக்கு தத்துவம் எல்லாரும் இயேசுநாதனை நம்ம கும்பிடுறோம் காட்சி தரிசனங்களை காண்கின்றோம் கடவுளுக்கு ஆராதனை செய்கிறோம் காணிக்கை கொடுக்கிறோம் எல்லாம் நாம் வேண்டிக் கொண்டிருக்கலாம் பெரிய மாணவர்களே நம்ம உள்ளத்திலே தோன்றி மறைகின்ற அவிசுவாசங்கள் இருக்கின்றதே அண்டவரை வருத்தப்படுத்தி வருத்தப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை நேரம் மாற்றிவிட்டு தேவன்ற வார்த்தைகளை முழுமையாக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வாழும்படியான ஒரு மனநிலை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் தேவன் வானத்திலிருந்து நேரடியாக மக்களோடு பேசினார் எந்த ஒரு ஜனத்துக்கும் பேசினதாக வரலாறு கிடையாது இசுலமே மக்களுக்காக வானத்திருந்தே பேசினார் வாசிகலம் யாத்திராகும் இருபதாம் ஆறு வேறா இருக்க வேண்டாம் வேற வானத்திலும் ஒப்பான ஒரு ஸ்வரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்ரத்தையிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் சட்டிக்கப்படி நான் சில பேர் சொல்லி இருக்கிறேன் மேலே அழைத்து திரும்ப அதை கற்பலைகளில் எழுதி கொடுத்த ஆரம்பிச்சு நாம் பின்னாலும் வாசிக்கின்றோம் முதலாளி நேரடியாக பேசி சொன்ன வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இப்பொழுது மோசி சீனா இட கற்பனை கற்பனை பெற்றுவதற்காக மேலே சென்றிருக்கின்றார் போனபடினாலே சிறவேல் மக்கள் ஆர்வ முறையிட்டு அழைத்துக் கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்தலை எங்களுக்கு முன்னடக்கக்கூடிய தெய்வங்களை உண்டு கொண்ட வேண்டும் என்று சொல்லி கேட்டார் என்று சொல்லுவேன் எவ்வளவு மோசமான துரோகமான காரியம் தெரியுமா தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்டவர்கள் அற்புத அடையாளங்களை கண்டவர்கள் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்து கடந்து வந்ததோடு மாத்திரமில்லை ஒருபோதம் காணமாட்டி தொடர்ந்து கூடவே சேர்த்து கண்டு குட்டிகளை உண்டாக்கி விக்கிரகத்தை உண்டாக்கி விட்டால் என்று சொல்லுவேன் சொல்லுகிறார் சில வழிபாட்டை மாத்திரம் குறிப்பிடுகிறதில்லை பொருளாசியாகி விக்கிரகாராத மனதிலைக்கு நமக்கு ஆளாகிவிடாதபடி நம்மை பிரித்துவிடக்கூடிய சூழலுக்கு ஆளாகிவிடாதபடி ஏபுமென் என்கிற மனதோடக்கூடிய தேவபக்தியை சிறந்த ஆதாயம் என்று எழுதியிருக்கின்றபடி நான் இந்த கிறிஸ்தவத்தில் போதகர்களும் விசுவாசிகள் பணம் சேர்க்கிற வேலையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிற காலமாக இருக்கிறது பிரியமான தேவ ஜனமே விழிப்பாக இருங்கள் இதாக மகத்துவங்களை கண்ணார கண்டவர்கள் வார்த்தைகளை காதல கண்டவர்கள் அக்கிளிமயமான புகைக்காடாக இறங்கி சீனாய்மலை அதறக்கூடிய அளவுக்கு அந்த காட்சியில் யாருக்கும் பயம் சூழல் இருக்கிற ஒரு நேரத்தில் பேசியிருந்த போதிலும் சில நாட்களுக்குள்ளாகவே மறந்து விட்டார் யோசையை காணவில்லை என்று சொல்லி இதுமாய் கத்திர பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டு இன்னும் பவுன் சொல்வது வாசிக்கலாம் கர்த்தரோ சீனால் இருந்தபடியால் புகை இறங்கினபடினால் புகைக்காடாக இருந்தது புகைப்போல எலும்பிட்டு அக்கிணி சூழலின் புகை போல எலும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது வர மிகவும் பலமாய் துணித்தது எக்கால சத்தம் வரோறும் மிக பலமாய் துணித்தது பேசினால் மக்கள் கேட்டார அந்த மக்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டிய யாத்திரா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை உள்ள அவசரங்களில் எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் மோசி மலையிலிருந்து இறங்கி வருகிறது தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது அவணை நோக்கி ஹிசு தேசத்து இருந்துங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததுோ அறியோம் அவே ஹிசு தேசத்து இருந்துங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததுோ நாங்கள் அறியோம் அதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன்னுள்ள தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார் அவினார் எங்களுக்கு முன்னுள்ள தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு ஆரோன் உங்கள் மனைவி நவீகி குமாரன் குமாரத்திகளுடைய காதுவிலே இருக்கிற பொன்னணிகளை களைந்துgetElementById கொண்டு வரங்கள் என்றார் அதற்காக கொஞ்ச பேர் அழிந்தார்கள் மறுபடியும் அழிந்து போனார்கள் அருமையான காணிக்க போடுறோம் பாட்டு பாடுறோம் போய் கொண்டுதான் இருக்கிறோம் நல்ல காரியம் தான் உள்ளங்களை ஆண்டு பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் மகத்துவங்களை கண்டவர்கள் பாவத்தின் படுகொலிருந்து விடுதலை பெற்று ஆண்டு வருவோடு கொண்டிருக்கிற மக்கள் ஏனுடைய சத்தத்தை அடிக்கடி கேட்டு தேவனுக்கு என்று வைராக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று விரும்பி இருந்த மக்களுடைய தேவனை விட்டு விலகக்கூடிய பொல்லாத இறுதி நமக்கு உருவாகுமானால் கிடைப்பது இந்த உலகமாகத்தான் இருக்க முடியும் இன்னொரு உலகத்தில பிரவேசிப்பது கூட ஒரு காரியமாக போயிட முடியும் அவிசுவாசத்தினால் அவர்கள் அதில் கூடாமல் போனார்கள் தேவஜனங்கள் மிக தெளிவு உள்ளவர்களாக நிறைந்தவராக இருக்க வேண்டும் அவரகாடங்கள் விசுவாசித்திருந்தார் தேவன் கட்டி உண்டாக்கிற ஒரு அஸ்திவாரம் உள்ள நகரம் இருக்கின்றது அவருக்கு நான் செல்ல வேண்டும் என்கிற விசுவாசமாக அவர்களை உணத்திலே பெருகிக் கொண்டே வந்தது என்று சொல்லி வேதன் சொல்லுகின்றது ஒரு குழந்தை இல்லை குழந்தை பெரிய ஜாதியாக ஆக்கும் என்றுதான் சொன்னார் என்று நாம் பாருகின்றோம் பேசிக் கொண்டிருந்தார் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு காத்துக் கொண்டிருந்தார் அருமையான தேவ ஜனமே கூடாரத்திலேயே குடியிருந்து கொண்டிருந்தார் ஆபரகாம் நகரம் என்று சொல்லி ஆமரகாமுடைய உண்டாக்கி இருக்க முடியாத பாவமான காரியம் அல்ல ஆனால் அவர்களை நிரம்பவில்லை கூடாரம் கூடாரம் என்று சொன்னால் அதாவது யாத்திரிகள் இந்த டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றவங்க எல்லாம் அவசர வேலைக்காவது அடித்து அதில் குடியிருந்து சில வேலைகளை கவனிப்பார்கள் சிலர் அநேக யாத்திரை போகிறவர்கள் எல்லாரும் டெண்டு வைத்திருப்பார்கள் அப்ப யூதர்கள் எல்லாருமே டெண்டுகள் வைத்து எங்கேயாவது பிரயாணம் போனால் அதுல குடியிருந்து கடந்து போயிட்டு வருவது பழக்கம் அப்படி கூடாதே அவர்களிருந்தான் என்று சொல்லி பெருசு புதிய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறார் பதினொன்றாம் ஒன்பது எந்த தேசத்தை அன்றொரு குடும்ப படிச்சுனாரோ அந்த தேசத்துக்கு அவன் வந்திருக்கிறான் அந்த தேசத்தை தெற்கும் வடக்கும் மேற்கு கிழக்குமாக அழைந்து திரிந்து முதலாய கிடைக்க போறது பிள்ளைகள் வாக்கு தண்ணப்பட்ட தேசத்தில் வந்தாய்விட்டது பிள்ளைகளை தந்தாய்விட்டது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக குடியிருந்திருக்க முடியும் அப்படி இல்லாதபடிக்கு பிள்ளைகளாய் வாக்குத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகி ஈசா கோடு தேவந்தாமே கண்டு நகரத்துக்கு அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் யாருக்கு அந்த நகரம் கிடைக்கும் தெரியுமா விசுவாசிக்கிறவர்களுக்கு விசுவாசிகளின் அவன் அந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திருந்தான் அந்த இடம் கிடைக்கும் யார் சாபர்காம்புடைய சந்ததியில் விசுவாசம் அவர்களே ஆபரக பிள்ளைகள் என்று அறிவியர்களாக படிப்புகின்றபடினால் நம்ம இடத்துல அவிசுவாசம் உருவாகக்கூடாது அப்படி ஆகிவிடாது தேவஜானமே அது ஒரு பொருள் இறுதியம் என்று சொல்லி சொல்லுகிறது அதை நம்மை தேவதை விட்டு பிரித்து விடும் என்று சொல்லுகின்றது நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்குள்ளாக்கிவிடும் என்று சொல்லுகின்றது கிரியை செய்யாததுக்கு அழைத்து செல்ல முடியாத நிறுத்திவிடும் அவன் அந்த இடத்தைக்கு காத்திருந்தான் கட்டி உண்டாக்கின அசிவகாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் இது தண்ணீரிலேயும் கொண்டிருக்கிற ஒரு பூமி என்பது அவருக்கு தெரியும் இன்னொரு அழிந்து போகும் என்பது தெரியும் தேவன் அழியாத ஒரு நகரத்தை ஆயத்தமான போயிருக்கிறார் என்பதை அறிந்து அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று வாஞ்சி என்று சொல்லுகின்றது அங்கே பரதேசிலே பெரிய மனிதனாக அவர் வீட்டில் என்று ஈசன் சொல்கிறார் ஆம் பிரியமான தேவ ஜனமே அந்த ஆபரகூட நாம் குடியிருப்பதற்கு அப்படி பரதேசில மருமோகத்தில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றபடி அந்த லாசர் மறித்து ஆபரகாமுடைய மனிதனை கொண்டு விடப்பட்டான் ஐஸ்வர்யான் மறித்து பாதாளத்தில் விடப்பட்டான் அவனும் தேவனை தொழுது கொண்டிருந்தவன் வாழ்ந்து கொண்டிருந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறார்கள் விரும்புகின்றார்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வருத்தங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் இயேசுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்று விசுவாசிக்கிற மக்கள் கூட்டம் குறைந்து வருகின்றது நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் விசுவநாதர் வரும்பொழுது ஒரு கூட்ட மக்கள் உயிரோடுக்கு செல்ல போகின்ற பிறகு போச்சு இருக்குது போனாரு அந்த உயிரோடு எப்படியாத்துக்கு போக முடியும் என்று இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் வாக்குவாதம் மக்கள் இருக்கிறார்கள் தெளிவாக ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாமெல்லாரும் நித்திரடைவதில்லை ஆகிலும் கடைசி காலம் துரிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்படுவதில் நாமெல்லாரும் மருவமாக்கப்படுவோம் முஸ்லோதிக்கர் எழுந்தும்போது கிறிஸ்து மறித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் மர்வமடைந்த ஆகாயத்தில் அவர் எடுத்துக் கொள்ளப்படுவோம் யாரு மறுபடியா நினைக்கிறீங்க இப்போ அடிக்கடி டிரெஸ் மாத்தி மறுவாய் இருக்கிறாங்க கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்படி ஒரு வாழ்வு இருக்கின்றது இங்கே ஏனோக்கை குறித்து வைத்திருக்கிற வாசிங்க பதினொன்றாம் ஐந்தாவது வசனம் மரணத்தை முன்னமே சாட்சி பெற்ற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக கூடாத காரியம் என்று சொல்லி பெற சுத்தாவிய சொல்லுகின்றார் அதிகமான காணிக்காசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவனவன் எடுத்துக்கொண்டு முடினால் காணப்படாமல் போனான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் ஆம் பிரியமானவரே யாரு ஆண்டனுக்கு பிரியமானவங்க தெரியுமா எந்த சூழலிலும் ஆண்டு வரை மறுதலிக்காமல் இருக்கின்ற மக்கள் அமிசுவாசமான மனநிலைக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காம இருக்கிற மக்களை ஆண்டு பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் அரசியல் சட்டம் ஏற்றப்பட்டிருந்த போதிலும் ஒரு மாதம் முழுவதும் ராஜா எந்த தெய்வத்தை யாரும் வணங்கக்கூடாது வணங்கினால் சிவக்கவிலே போடப்படுவேற சட்டம் ஏற்றியிருந்த அதற்கு ராஜா முத்திர வைத்து விட்டார் என்பது அறிந்திருந்த போதிலும் முன்பு செய்து வந்தது மோடியை எருசலமுக்கு நேராக பலகனிகளை திறந்து வைத்து முழங்கால் பண்ணிட்டு மூன்று வேளையும் கத்திர சூத்திருந்து ஜவம் பண்ணினார் அவிசுவாசமான மனதில் எவருக்கு வரவில்லை வேல பறிப்புமே பிரச்சனை மோசமாகிடுமே ஒரு மாதம்தானே கதவை பூட்டிட்டு லைட்டாக ஜவம் பண்ணலாம் தானே பிரியமான ஒரு வாழ்த்து குறை நீங்க பார்க்க முடியாது ியிருக்கிறார் எல்லாம் செத்து போறாங்களுக்கு சந்தோஷமா இருந்து தெரியுமா நல்ல பெரிய பவனியில் போறவங்க கொட்டெல்லாம் அடிச்சு வாண விட்டு ஒரு பாடி போக்சிவாளனுக்கு என்னப்பா செத்த ஒரு சட்டம் எப்படி தெரியுமா கிறிஸ்து பாக்கியவான்கள் அருமையான தேவ ஜனவே வாழ்க்கை மிகவும் கவனமாக கவனித்து எந்த சூழலும் அவிசுவாசமான மனதிலைக்கு இடம் கொடுக்காதபடி கிறிஸ்துவது ஜீவன் அப்படிப்பட்ட வாரத்தினுடைய தேவனோடு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் அறிவி அடுத்து இந்த உலகத்தில் என்ன நடக்கவிருக்கிறது தெரியுமா விசுவாச துரோகம் நேரிடப்போவது என்று சொல்லி பரிசுத்தாணி நிறுத்தி இன்னைக்கு எங்க பார்த்தால் விசுவாசியுடைய கூட்டங்கள் எங்கு பார்த்தால் விசுவாச ஜபக்கூடங்களை காணவே முடியாத ஒரு காலம் வரும் கடைசியாக இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்று முதலில் சில வசனங்கள் எழுதியிருக்கிறது அண்டிய சகோதரன் வருகையையும் நாம் ஒரு இடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக்கொள்ளும் ஒரு ஆவி நாளாவது வார்த்தை எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தொடுகிறோம் நிறுவத்தினாலாவது கருத்துருடைய நாள் செய்யமாக இருக்கிறதா என்று சொல்லப்பட்டால் உடனே செஞ்சதப்படாமலும் கலங்காமலும் இருதல் காரணம் அதற்கு சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று தெளிவாக எழுதுகிறார் அடுத்த மாதம் இயேசுவருவார் அடுத்த வருஷம் வருவார் என்று குறிப்பிட்டவர்கள் ஆறு மேற்கப்பட்டு போயிட்டார்கள் அப்படி சொன்னால் கலங்காமல் சஞ்சலப்படாமல் இவர்கள் எழுதியிருக்கிறார் அதாவது ஒரு ஆவினாலாவது ஒரு வார்த்தை நாளாவது எங்களிடம் நிறுவனத்தில் அப்போது சொல்லாகிய பவுலே எப்படி எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி இயேசு வருவாராம் என்று எழுதியிருந்தாலும் என்ன செய்யக்கூடாதாம் சஞ்சலப்படக்கூடாது கலங்கக்கூடாது ஏனென்றால் வாசிக்கலாம் எவ்விதத்தினாலும் ஒருவர் உங்களை மோசம்புக்கால் படிக்க எச்சரிக்கையாக இருங்கள் ஏழில் விசுவாச துரோகம் ஒன்றி நேரிட்டு மகனாக்கி பாவ மனுஷன் வழிபட்ட ஆளுடைய அந்த நாள் வராது எந்த நாள் தெரியுமா இயேசுநாதருடைய வருகை நாள் பிரசங்கம் எல்லாம் எப்படி பிரசங்கிச்சு முடிச்சாச்சு முத்திரை போட வச்சுட்டு போரா கடைசி பரிச்சை ராஜ்யம் அந்த ஏற்பட போகின்றது இன்னைக்கு விசுவாசத்தில் இருக்கிற எல்லாருமே விசுவாசத்தை விட்டு விலக போகிறார்கள் அதனால் இயேசுநாதனு கும்பிடாம யாரும் போக மாட்டார்கள் இன்றைக்கு அறிந்திருக்கின்ற உபதேசத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிற ஆத்மீக கட்சி பின் சந்தோஷத்தை விட்டுவிட்டு இந்த உபதேசத்தை மாற்றிவிட்டு வேறு நிலையிலே உலக பிரச்சாரமாக வாழ்வதற்கான உபதேசங்கள் உலகத்தில் மலிந்து வந்து கொண்டிருக்கின்றது அதற்காக ஒரு வேத புத்தகம் இப்படி தயாராகி இருக்கின்றன கத்தோலிக்கலும் சேர்ந்து ஒரு வேத புத்தகம் தயாரித்திருக்கிறார்கள் அது இப்பொழுது போத விருப்பத்திலே நடமாடி கொண்டிருக்கின்றது இனிது மக்கள் மத்தியிலே விசுவாசத்திற்கு எல்லா வார்த்தைகளும் எடுத்துவிட்ட ஒரு புத்தகமாக கை கொண்டு அதன்படி நடக்கவிருக்கிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் பெற்றிருக்கின்ற உபதேசத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மீக ரட்சிப்பை அணைந்திருக்கிற ஆன்ம சந்தோஷத்தை இழந்து போதற்கு இடம் எடுத்து விடாத விட்டு விலகுவதற்கு உருவாகிவிடாத அருமையான மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி இருக்கிறார் யேசுநாதர் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா விசுவாசம் இல்லாத உலகமாக மக்கள் இருப்பார்கள் அவர் சபையில் இருக்கிறவருடைய மனவாட்சியில் விசுவாசத்தோடு காணப்படுவார்கள் அவர்களை மாத்திரம் அழைத்துக் கொண்டு போக போகிறார் அவிசுவாசி பிரித்து விடுகின்றபடினால் நன்றாக ஏதேனிலே அந்த செய்தி வெற்றி பெற்றவன் முழு உலகத்தை ஆண்டர் விட்டு பிரித்தவன் ஜெயம் பெற்றிருக்கின்றபடியால் இந்த லட்சிப்புகள் வந்திருக்கின்ற மக்களை மாற்றுவதற்கு அவள் பெரிய திட்டங்களை வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றபடியால் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை பட்டியலிட்டு வெளிப்படுத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பயப்படுகிறவர்களும் அமைசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் தூணியக்காரரும் நிக்கலும் ஒய்ய அனைவரும் இரண்டாம் வருணமாகி அக்கினும் எடுகிற கடலிலே பங்கடைவார்கள் என்ற ஆடும் பயப்படுகிறவர்களும் அபிசுவாசிகளும் கோயிலுக்கு தோம்புவாங்க ஆண்டன்தான் கூப்பிடுவாங்க அபிசுவாச வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவள் நரகத்துக்கு சொல்லுவாங்க வேதம் சொல்லுகின்றனர் வேதம் சொல்லுகின்றது விட்டு விலகுவதற்குமான இடம் கொடுத்து விடாதபடி தேவஜனங்கள் மிக கவனமாக நம்முடைய இறுதியங்களை வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உடனே சொல்லிக் கொள்ளுகின்றோம் கருத்து வருகை சாயமாக இருக்கின்றோம் விசுவாசத்தினால ஏன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகமாக மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் நாம் எல்லா இணைந்து இருக்கின்றபடி விசுவாசமான ஒரு வாழ்க்கை எது இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை ஏசு நம்மோடு இருக்கிறார் அது போதுமானது அருமையாளர் அப்படிப்பட்ட நல்ல விசுவாசத்தை பெற்று அருமை ஆண்டு வரும்பொழுது நாமில் ஆர்வம் ஏ போல மரணத்தை காண ஆணி எடுத்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுவோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆம்